இதை அனசியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் செய்த செயல்களையும் அவர்களுடைய விட்டு சென்ற அடையாளங்களையும் நாம் எழுதுவோம் என்ற முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னிரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது காலடிகளைத்தான் என முஜாஹித் கூறுகிறார்